மேவே பந்துஷ் சாா த்தமேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபிப்பிர ओम। प्रत्यग्थ्रह्मस्मी ओ तपोभ क्षीण पातागिण मुूण्योय आत्मबोधोंधीये முப்பத்தஞ்சாவது ஷ்லோக்காவிரந்து சதாங்கச்சலுவிமுகம் அகண்டானந்தமயம் சத்யம் ஞானந்தம் யத்து பரம் பிரம்மாஹமே சத்தியம் தம்யூ பரம் பிரம்மாஹமே முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து நிதித்தியாசன பரமாகவே சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதுலாம் அப்படிதான் எடுத்துக்கணும் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்ரவண மரணம் போன்றும் இதெல்லாம் நிதித்தியாசனபரமாகவும் இருக்கிறது ஆத்ம தியானம் அதை தான் படித்து கொண்டிருக்கோம் கடைசியாக பார்த்த ஸ்லோகம் எல்லாம் சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் மனசில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சாஸ்திரங்களில் தங்கத்தை எப்படி புடம் போடுறோமோ அப்படி இந்த அறிவில் நம்மை குடம்போடுகிறது சாஸ்திரம் நித்தியசுத்த விமுக்தைக்கம் அகண்டானந்த அத்வயம் சத்யம் ஞானமனந்தம் எது பரம் பிரம்மாஹமேவ் தத் பரம் பிரம்ம ஏவ அகம் எத்து சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம ததேவ அகம் அப்படின்னு நேற்றுக்கு சொல்லி முடித்தேன் ஆஹா பிரம்மனுடைய லட்சணங்கள்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷணம் அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம் பிரம்ம அதுவே நான் என்று தியானம் பண்ணணும் அடுத்த ஸ்லோகம் இதை சொல்ல ஆரம்பிக்கிறது படிக்கலாம் ஏவம் நிரந்தர்தா பிரம்மை வாஸ்மிதி வாசனா யன்திரமஸ்மீதி வாசனோ ராய निरंतराभ्यस्ता वासना அஸ் இரந்தரா வாசன அவிதாவிதா விஷயம் வாசன்கள் நீக்குகின்றன எதை நீக்குகிறது அவிதாவி அஜானத்தினால் ஏற்பட்டிருக்கிற விக்ஷேபங்களை ஹரத்தி நீக்குகிறது நம்ம எண்ணங்களோட சம்பந்தம் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாலும் எண்ணங்கள் என்ன பாடாப்படுத்துறது அப்படிங்கிற சபாவம் நமக்கு போகிறது இல்லை சுவாமி எண்ணங்கள்லாம் என்னை என்ன எண்ணங்கள்லாம் என்ன பாடாப்படுத்துறது என் மனதில் எண்ணங்கள் எனக்கு துன்பம் தருகிறது எண்ணங்களோடு தொடர்பு கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் எண்ணங்களோடு உங்களை இணைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் அந்த எண்ணங்களோடு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த எண்ணத்தை பலப்படுத்துறது எண்ணங்களை மதிக்க தேவையில்லைங்கிற எண்ணத்தை பலப்படுத்தணும் அதுக்கு ரெண்டு விதமாக பண்ணுறது இந்த நாமரூபங்களெல்லாம் உண்மையல்ல எதெல்லாம் நமக்கு தோன்றுகிறதோ இந்த துவைத்தம் நாமரூபம் பெயர் வடிவங்கள் நான் இந்த சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும் எதை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சத்து அபரோக்ஷானுபூதி வகுப்பில் நிறைய சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியுமேங்கிறதுனால நான் அதிகமாக சொல்லலை ஆக ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட இந்த இது இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டோம்னா இது வெள்ளியாக டம்ளரான்னு கேட்டால் டம்ளர்னு விவகாரம் பண்ணுறோமே தவிர ஆனால் உண்மையிலேயே அங்கே வெள்ளி மாத்திரம்தான் இருக்குது ஆ விவகாரத்தில் தான் நமக்கெல்லாம் பேர் விவகார காரியங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் நாம் உணர்வு மட்டுமே அந்த எண்ணத்தை பலப்படு அதாவது ரெண்டு சொல்லணும் இதெல்லாம் எதெல்லாம் வேற்றுமை தெரிகிறதோ வேற்றுமை உண்மையல்லங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கணும் பிரம்மன் சத்தியங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கணும் ரெண்டில் எது இருக்கணும் அப்படின்னா நான் பிரம்மம் சத்தியம் நான் பிரம்மமாக இருக்கேன்னு நினைக்கிறத விட அது வேண்டான்னு சொல்லலை அது நினைக்கிறது ஒரு வழி நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு நினைக்கிறது ஒரு வழி எதெல்லாம் பிரம்மத்துக்கு வேறாக இருக்கோ அதெல்லாம் உண்மை அல்லங்கிறத திரும்ப நினைக்கிறது ஜெகன் மித்யாத்வ நிச்சயா ஜகன் மித்யாத்வ நிச்சயா அது பலமாக இருக்கணும் எது வந்தாலும் எந்த விற்தி வந்தாலும் சரி எல்லா விருத்தியும் மித்தியதான் விர்தயா மித்யா எல்லா எண்ணங்களும் உண்மை அல்ல ஒரு தோற்றமே அதை தான் இப்படி சொல்கிற இதை என்ன பண்ணணும்னா ஏவம் பிரம்மைவ அஸ்மி இத்தி இவ்வாறு பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் முப்பத்தி ஒன்னாம் ஸ்லோகத்தில் பாருங்க அகம் பிரம்மேதி வித்யாத் அங்கே சொன்னார் அதை விளக்கமாக திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார் கடைசியாக முடிக்கிற போது முப்பத்தி ஆறாம் ஸ்லோகத்திலையும் எது பரம் பிரம்ம ததேவ அகம்னு சொல்லியிருக்கார் இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு இறைவன் வேறு உயிர்கள் வேறுங்கிறது உண்மையல்ல இறைவனும் உயிர்களும் உலகங்களும் நான் சொன்ன ஒரே சூத்திரந்தான் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் அல்லது அறியாமையால் காட்சியளிக்கிறது இதுதான் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அது திரும்ப திரும்ப நினச்சிக்கணும் அவ்வளோதான் ஆஹா இந்த பிரம்மைவ அஸ்மி இது நிரந்தர அபியஸ்தா வாசன இந்த நிரந்தர அபியஸ்தா இதை விடாமல் அபியாசம் பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க இல்லையா எதா எதுவும் வந்து சத்து தீர்கால நைரந்தரிய அபியாச சத்கார ஆ சேவிதோ நீண்ட காலம் விடாமல் பண்ணியாகணும் டாக்டர் சொல்கிறார் விடாமல் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறார் ஏன் ஒரு மருந்து சாப்பிட்டா இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாகணும் அப்பத்தான் வந்து வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்கிறதுனால நிரந்தர அபியாஸ்தான் அந்தரம்னா கேப்பு இடைவெளின்னு அர்த்தம் நிரந்தரம்னா என்ன அர்த்தம்னா இடைவெளி தராமல்னு அர்த்தம் ஆடிக்கு ஒரு தடவை அம்மா ஆசைக்கு ஒருத்தரன்னு சொல்கிறாங்க இல்லையா எப்போ ஒரு தடவை பண்ணுறான் அது என்ன பறிக்குமா அப்படிங்கிறது தொடர்ந்து இதை அபியாசம் பண்ணி தொடர்ந்து வகுப்புக்கு வந்து கொண்டிருந்தா எல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதான் தியானம் பண்ணி நிரந்தர அபியஸ்தா வாசனை வாசனானால் என்ன அர்த்தம் அந்த வாசனை பலப்படணும் அந்த எண்ணம் பலப்படணும் பிரம்மைவ அஸ்மிதி வாசனை நான் பிரம்மமாகவே இருக்கிறேங்கிற வாசனை இப்போ என்னென்னா நான் வந்து சன்னியாசியாக இருக்கிறேன் அந்த வாசனை பலமாக இருக்குது அப்புறம் ஜாதி அந்த வாசனை இருக்குது நான் மனிதனாக இருக்கிறேன் நான் ஒரு ஜீவனாக இருக்கிறேன் சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருக்குது அகம் நான் உடம்புங்கிற வாசனை சுபாவமாக இருக்குது அந்த வாசனையை மாத்திரம் வாசனைனா இந்த இடத்துல என்ன ஆழமான எண்ணம் தீவிரமான எண்ணம்னு அரைச்சோம் அதுதான் வாசனைன்னு பேர் அந்த தேகாத்ம புத்தி வாசனை பலமாக இருக்குது அப்புறம் வந்து ஜாத்தி அபிமானம் மொழி பாஷாபிமானம் மதாபிமானம் அந்த வாசனை எல்லாம் பலமாக இருக்குது நான் ஒரு ஹிந்துவாக இருக்கிறேன் நான் தமிழனாக இருக்கிறேன் நான் செட்டியாராக முதலியாராக கவுண்டராக நாடாராக ஐயராக இருக்கிறேன் இல்லை அந்த ஜாதி அதாவது சமூகத்தினால் உண்டு உண்டு பண்ணப்பட்ட எண்ணங்கள் இயல்பாகவே நமக்கு இருக்கிற வரையறைக்குட்பட்ட எண்ணங்கள் சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட எண்ணம் ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இப்படி ஏகப்பட்ட வாசனை எண்ணங்கள் பலமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன பண்ணுறது இந்த வாசனையினால்தான் அந்த வாசனையை போக்க முடியும் அதுக்கு நிரந்தர பிரம்மைவ அஸ்மி இது வாசனை எல்லாம் உபனிஷத்துக்கு அதுக்கு தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறது ஒன்று படிக்கணும் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கணும் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தகா ஒன்று வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கணும் இல்லை இதை படித்ததை தனியாக உட்காந்து தியானம் பண்ணணும் அதனால தான் இந்த வாசனை பலப்படும்னு நடித்தோம் பிரம்மவ அஸ்மீதி வாசனா वासना, வாசனா நிரந்தரமாக அபியாசம் பண்ணிட்டு இருந்தால் தான் இந்த எண்ணம் பலப்படும் இல்லாட்டி பலப்படாது சும்மா காதில் வாங்கி அந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுடுவோம் தேகாத்ம ஜானவத் ஜானம் தேஹாத்ம ஜானபாதகம் ஆத்மன்னே பவேதிய சீவன் முக்த உச்சியத்தை நான் உடம்புங்கிற எண்ணம் எவ்வளவு பலமாக இருக்கோ அப்படியே உடம்பு நான் இல்லைங்கிற எண்ணம் பலமாக இருக்கணும் அவன் சாஸ்திரம் சொல்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிண்டு நம்ம என்ன பண்ணணும் அபியாசம் பண்ணணும் இந்த எண்ணத்தை பலப்படுத்தணும் இந்த சரீரம் தொடர்ந்து இருக்கிறதுனால இது இருந்துட்டு இருக்கணும் அதே சமயம் இதில் நமக்கு அபிமானம் இல்லாமலும் இருக்கணும்னா என்ன பண்ணுறது இந்த விறத்தியை அதிகமாக பலப்படுத்தணும் அப்படி பலப்படுத்தி என்ன பண்ணுறது அதனால என்ன ஆகும்னா அவித்யா விக்ஷேப்பான் ஹரதி வாசனா வந்து கர்த்தா ஹரதி கிரியா அவித்யா விக்ஷேப்பான் கர்மா வந்து கீதி வாசனா நிரந்தராபியஸ்தா வாசனா எதை நிரந்தராபியாசம் பண்ணுறது பிரம்மை வாஸ்மிதி நிரந்தராபியஸ்தா அவித்யா விக்ஷேப்பான் அவித்யா விக்ஷேப்பான்னா அறியாமையையும் அறியாமையின் விளைவாகிய விக்ஷேபங்களையும் விக்ஷேபம்னா என்ன மனசில் இப்போ பார்த்தாலும் அலை பாயது பலவிதமான எண்ணங்கள் அலைப்பாய்கிறது விக்ஷேபான் அதோடு நமக்கு அது பாட்டுக்கு சமுத்திரத்தில் அலை வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகட்டும் அதோடு நான் என்ன இணைச்சிக்க மாட்டேன் அது அவித்தியா காரியம் பிரம்மத்தை அறியாமையினால் மெய்ப்பொருளை அறியாமையினால் அது தோன்றுகிறது அதற்கு அது உண்மையாக தோன்றுகிறது எல்லா விக்ஷேபங்களும் மித்யா ஆகையினால நான் அதை வேடிக்கை பார்க்கறேன் ஹரதி அந்த வாசனை வந்து நீக்கிறது அவனுக்குத்தானே தெரியும் அபியாசம் பண்ணின மனசுக்குத்தானே தெரியும் அதனுடைய அனுபவம் இந்த வேதாந்தத்தை அபியாசம் பண்ணினதுக்கு தான் தெரியும் ஆத் பிரம்மா அனுபவம் இல்லை அந்த விக்கேபங்களெல்லாம் குறையிறது அந்தகரணத்தில் விக்ஷேபம் இருக்கிறதும் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் அந்தகரணத்தில் விக்ஷேபம் குறையறதும் நமக்கு அனுபவம் பிரம்ம அனுபவம் சொல்லக்கூடாது பிரம்மத்தை நான் அனுபவிக்கிறேன்னோ ஆத்மாவை அனுபவிக்கிறேன்னோ சொல்லக்கூடாது என் மனசில் விக்ஷேபங்களையும் நான் அனுபவிக்கிறேன் சாந்தியையும் நான் அனுபவிக்கிறேன் இந்த வாசனை என்ன பண்ணணும் கேட்டால் இந்த விக்ஷேபங்களை எல்லாம் குறைச்சிடும் குறைக்கும் அதுக்காகத்தான் அதுக்கு மெனக்கெட்டு அபியாசம் பண்ணுறோம் ஆஹா அவித்யா விக்ஷேப்பான் ஹரதி அறியாமையின் விளைவாகிய விக்ஷே விக்ஷேபானால் சம்சாரான்னு சொல்ல அஜானத்தினுடைய காரியம் சம்சாரம்னு சொல்லுவோம் அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் தினிர்மலம் வேறெங்கயோ படித்தோம் அக்ஞான காரியம் பிரதேத் சமூலம் விவேகச்சூடாமணி அஜான காரியம் சமூலம் பிரதகேத் அஜானத்தினுடைய காரியத்தை அஜானத்தோடு சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது இங்கே விவேக சூடாமணியில் இருக்கு அஜானயோகாத் பரமாத்மனஸ்தவஹ்யாத்ம அநாத்மபந்தஸஸ்ததயேவசம்ஸ்ருதி தயோர்விவேகோதிதோதவன் அஜானகாரியம் பிரதகேத் சமூலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விவேக சூடாமணியில் இருக்குது அதே மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிறேன் அவித்யா விக்ஷேப்பான் விக்ஷேபம்னா என்னர்த்தம் சம்சாரம் எதா ராகத்வேஷம் எல்லாரோட ராகத்வேஷமும் நம்மளை மோதுருது நமக்குன்னு ராகத்வேஷம் இருக்குது அந்த அந்த கரணத்துக்குன்னு சில ராகத்வேஷம் இருக்குது எல்லா அந்த கரணத்துக்கும் ராகத்வேஷம் இருக்குது ஒருத்தருக்கு இருக்கிற ராகம் இன்னொருத்தருக்கு இல்லை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ராகம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கான்னு அதனால தான் அது வந்து மாயா விசித்திரம் ஆக என்ன பண்ணுறது அதை அதனால் ராகமாக இருந்தால் கூட ரெண்டு மூணு பேருக்கும் எனக்கும் அதில் ஈடுபாடு இருக்குது உனக்கும் அதில் ஈடுபாடு இருக்குன்னா கூட ஈடுபாட்டில் எல்லாருக்குமே ஒரே விஷயத்தில் ஈடுபாடு இருந்தாலும் ஈடுபாட்லேயும் தாரதமியம் இருக்குது நமக்கே காலையில் இருந்த ஈடுபாடு மத்தியானம் இருக்கிறது இல்லை மத்தியானம் இருந்தால் சாயங்காலம் இருக்கிறது திடீர்னு ஈடுபாடு கூடுறது ஈடுபாடு குறையிறது எல்லாம் இருக்குது அது அந்தகரணத்தினுடைய தர்மமாக இருக்குது அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம நம்முடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஸ்வரூபத்தையும் புரிஞ்சுக்கணும் மனசு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால என்னாகும்னா மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ மனசை எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும் அளவுக்கு மீறி மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மனசுனால் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்னா வேதாந்தம் மறந்து போயிடும் சம்சாரி ஆயிடும் ஆக அவித்யா விக்ஷேப்பான் ஹரதி உதாரணம் சொல்றார் ரசாயனம் ரோகான் எதா ஹரதி ததா அப்படி படிக்கணும் ரோகா நிவ ரசாயனம் அப்படின்னு இருக்கு நோய்களை மருந்து போல அப்படின் இருக்கு நோய்களை மருந்து போல அப்படின்னா என்ன அர்த்தம் நோய்களை மருந்து நீக்குவது போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரோகாணிவ ரசாயனம் ரசாயனம்னா ஔஷதம் மருந்து இவன்னா போல அது எப்படி நீண்ட நாள் தொடர்ந்து டாக்டர் சொல்கிறார் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்கோ இந்த பத்தியத்தையும் கடைப்பிடிங்கோ உப்பெல்லாம் போட்டுக்காதீங்கோ காய்கறி எல்லாம் வந்து மூணு தடவை அலம்புங்கோ வெந்நீரில் கொதிக்க வச்சு என்னோட சாப்பாடு இப்படி இருக்குது அதனால் சொல்கிறேன் என்னோட ஆகையினால் வந்து இந்த காய்கறி எல்லாம் வந்து ஒரு தரம் இல்லை இதில் இருக்கிற பொட்டாசியம் எல்லாம் போகணும் அது அத்தனையும் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடணும் போயிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் இது பண்ணி சாப்பிடணும் அதில் உப்பு போடக்கூடாது அது பத்தியம் இந்த மருந்து இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டா தான் தொடர்ந்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் நாளில் இது குணமாகும் குணமாகறதோ இல்லையோ மேலே வியாதி அபிவிருத்தி ஆகாமல் இருக்கும் லௌகிக விஷயம் இது சரீரத்தை காப்பாற்றுற விஷயம் உதாரணத்தை சொல்கிறாரு ஆ ரசாயனம் ரோகான்னு இவ மருந்தானது ரோகான் ரோகான் பகுவச்சனத்தில் போட்டிருக்காரு அங்கே விக்ஷேப்பான்னு அப்படி போட்டிருக்கார் அது மாதிரி இங்கேயும் ரோகான்னு ஹரதி யதா ஹரதி த எதா போட்டுக்கணும் யதா ரசாயனம் ரோகான்னு ஹரதி நிரந்தர அபியஸ்தம் நிரந்தர அபியஸ்தம் ரசாயனம்னு போடணும் அதை எப்படியோ போட்டுக்கோ அவ்வளோதான் விடாமல் சாப்பிட்டுட்டே வந்தா எப்படி வியாதி அப்படி அது நீங்காட்டாலும் கண்டிப்பாக இது நீங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து உதாரணம் ஒருவேளை தொடர்ந்து மருந்து சாப்பிட்டும் கூட எல்லா பத்தியங்களும் கடைப்பிடிச்சாலும் வியாதி போகலையே இன்னும் விரத்தி ஆகிடுத்தேன்னு சொன்னால் அது வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லி அதை விட்டுடலாம் ஆனால் இதை அபியாசம் பண்ணினால் புருஷார்த்தத்தை கொடுத்து இதை அபியாசம் பண்ணினா நிச்சயமாக சம்சாரம் நீங்கும் அர்த்தம் வந்து திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்து மருந்து சாப்பிட்றதுக்காக ஜென்மம் எடுக்கிறது அதுக்காக ஜென்மாவே இல்லைன்னு விட்டால் முடிஞ்சு போச்சு யாருக்கு வியாதி உடம்பே நான் இல்லை அப்படி இருக்கிறபோது வியாதி யாருக்கு வியாதி மித்யா சரீரத்துக்கு மித்யா வியாதி மித்யா சரீரத்துக்கு மித்யா ஆரோக்கியம் ஆகையினால இந்த மித்யா சரீரத்துக்கு மித்யா ஆரோக்கியம் இருந்தால் என்ன மித்யா ரோகம் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மி இந்த வாசனை பலமாயிடும் அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன் சரீர சொல்லுகிறீர்கள் என்ன பண்ணுறது எப்படி இது அபியாசம் பண்ணுறது அபியாசம் பண்ணுறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா சொல்கிற விவித்த தேச ஆசீன விராகோ விஜித்தேந்திரியாவத்மானம் தமநந்தமனியதீஹி विविक्त देश विरागो भावये देकमात्मानं, विविताजिंदमन्य अभ्यास अभ्यास उपायम अभ्यास உபாய க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உபாயன்னு சொல்லித்தர்றார் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தை ஒன்றுனா சொல்கிறேன் இதில் விஷயம் என்ன இருக்குன்னா ஆத்மானம் பாவயேத் ஆத்மானம் பாவயேத் ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாக அதான் விஷயம் ஆத்மாவை தியானம் பண்ணுவாயாகன்னு அர்த்தம் ஆத்மஸ்வரூப லக்ஷணங்களை ஆழமாக எண்ணி பார்ப்பாயாக ஆத்மாவுக்கு என்னெல்லாம் பகவத்கீதையில் லக்ஷணம் சொல்லியிருக்கோ எங்கெல்லாம் இதுவரைக்கும் நாம் பார்த்த லக்ஷணங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த லக்ஷணங்களை நினைக்கணும் ஆத்மா நித்யா ஆத்மா நிர்குணகா ஆத்மா நிர்விகாரா அந்த லக்ஷணங்களை நிறைய திரும்ப திரும்ப நினைக்கணும் சஜாத்திய விற்பி பிரவாக ஒரே வஸ்துவை விறத்தி பிரவாகம் இருக்கணும் இப்போ சிம்பிளாக சொன்னால் ஆத்மானம் பாவயேத் ஆத்மாவை தியானம் செய்வாயாக எல்லாம் ஒப்பிடுக பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் திய ஆறாவது அத்தியாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அங்கே நிறைய சொல்லியிருக்கார் இங்கே சுருக்கமாக சொல்றதெல்லாம் சொல்கிறார் முதல்ல என்ன பண்ணணும் விஜிதேந்திரியகாவோ விராககாவோ முதல்ல போடலாம் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டும் கூடவே இருக்கும் விராகஹா விஜித்தேந்திரியகா விராகஹான்னா என்ன அர்த்தம் வைராகியம் வைராகியம் என்ன அர்த்தம் எனக்கு வேண்டாம் இந்த விஷய சுகம் எனக்கு வேண்டாம் அது நீங்கள் போட்டுக்கணும் விவேகா விராகா விவேகம் இருக்கிறதுனால தானே விராகம் வருது ஆகினால் வைராக்கியத்தை அழுத்தி சொல்கிறார் அபியாசேனத்து கவுந்தேய வைராகியேனச்ச கிரஹியத்தேன்னு சொன்னதுனால முதல்ல வைராக்கியம் வைராக்கியம்னால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா லௌகிக்க விஷயங்கள் எனக்கு வேண்டாம் விஷய சுகம் எனக்கு வேண்டாம் ஆனாலும் டெம்டேஷன் விடுமோ விடாது அதனால் அபியாசம் ஆயிருக்கு அதனால் இந்த இந்திரியங்களை ஜெயிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறார் விஜிதேந்திரியா இந்திரிய ஜிதேந்திரியகான்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இந்திரியங்களை ஜெயிக்கணும்னு அர்த்தம் விஜிதேந்திரியானா என்ன அர்த்தம் நன்றாக இந்திரியங்களை ஜெயிக்கணும் அது கேட்கும் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அதை சாப்பிடலாமா இதை பேசலாமா அப்படின்னு நிறைய இதெல்லாம் கேட்கும் ஆனால் அதை கொடுக்கூடாது விஜித்தேந்திரியஹா இந்திரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும் போட்டு சப்ரஸ்ஸும் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க சப்ரஸ் பண்ணாத உன் மனசை சப்ரஸ் பண்ணாத அதே சமயம் நினச்சபடி விட்டுடவும் விட்டுவிடாது அதை தான் வந்து மடைமாற்றம் செய்கிறது எல்லாம் ஈஸ்வர விஷயத்தில் திருப்பு தலையே நீவணங்காய் கண்காள் காண்வீன்களோ நெஞ்சே நீ நினையாய் இப்படிலாம் வந்து மனசை சத்சங்கத்தில் இருந்து மாற்றி விடணும் ஆஹ பார்க்கணும்னா பகவானோட ரூபத்தை பார் கேட்கணும்னா பகவானுடைய மகிமையை கேளு இப்படி எல்லாம் மனசை மாற்றுறது ஆஹா விஜித்தேந்திரியானா இந்திரியங்களை தர்மமாக கட்டுப்படுத்து உரநெண்ணும் தோட்டியான் உரை காப்பான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் நிறைய சொல்லலை ஏன்னா ரொம்ப தொடர்ந்து சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் அது எல்லாம் திரும்ப திரும்ப நினைக்கத்தான் வேணும் ஏன்னா நிரந்தர அபியஸ்தான் போட்டிருக்கு ஆகையினால அது திரும்ப நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை விஜித்தேந்திரியஹா விராக சன்னு விஜித்தேந்திரியஹா சன்னு விராகா விஜித்தேந்திரியஹா இது கண்டிஷன் வைராகியம் இருக்கணும் இந்திரிய நிகிர வைராக்கியத்தோட காட்டணும் வைராக்கியத்தோட வை அவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கான்னா என்ன அடையாளம் நீங்கள் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான் அரைவடை அரைவடை சாப்பிட அதுக்கப்புறம் பரவாயில்ல ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி கொடுத்து பாருங்க நீங்கள் தலைகிழான் நின்னா கூட அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விஜித்தேந்திரியா இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல நீ சொல்கிற உனக்காக சாப்பிட்டு வைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் வியாதி அவனால் நமக்காக அனுபவிப்பான் என்ன பண்ணுறது அதனால் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறது இது ஒன்றும் பண்ணாது சுவாமிகளே அப்படின்னா என்ன இது அது இப்படி பண்ணாமல் இருக்கும் எல்லாம் பண்ணுறது பண்ணி தான் ஆகும் இது ஒன்றும் பண்ணாதுன்னா அது நம்ம ஸ்வாவம் அப்படி டெம்டேஷன் பழகி போயிடுத்து அதனால் என்னென்னா வைராக்கியத்தினுடைய அடையாளம் என்னென்னா ஜிதேந்திரியத்துவம் நமக்கு இந்திரியன் அதுதான் பகவான் அழகா சொன்னார் யதாஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜதே சர்வசங்கல்பாசி யோகாரூடஸஸ்தோச்சியே இந்திரிய விஷயங்களில் அதுக்கான கர்மங்களில் மனசு எப்போ ஈடுபடலையோ அப்போ உனக்கு தியானத்துக்கு தகுதி வந்து கிருஷ்ணர் நாலாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் ஆறாவது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அதான் எனக்கு ஞாபகம் அப்போ இந்த விராககா விஜிதேந்திரியகா ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் விராகனாக இருந்து வைராகியம் உடையவனாக இருந்து அந்த வைராகியத்தின் வெளிப்பாடாகிய சமதமாதிகளை சம்பாதனம் பண்ணி அது போட்டுக்கணும் சமந்தமெ எல்லாம் அதில் அடக்கம் அதில் ரொம்ப முக்கியம் இந்திரிய நிகிரகத்தை சொன்னால் இந்திரிய நிகிரம் பண்ணினாலே மற்றதெல்லாம் தானாக வந்துடுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னதுன்னு அது மாத்திரம் இல்லை இந்த கூட்டத்தோட ஜனங்களோட சேர்ந்திருந்தால் எப்படியும் நம்மளை கம்த்தி விடுவாங்க அதனால் தனியாக போயிடு விவித்த தேச ஆசீனா கூடவே இவங்களோடு இருந்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச வைராக்கியமும் போயிடும் அப்புறம் வந்து அட்டம் பண்ணி கடைசியில் அதே கதைக்கு போயிடுவோம் ஒரு கதை உண்டே ஒரு குருநாதர் வந்து சிஷ்யனை விட்டுட்டு போன கதை சொல்ற கௌப்பீன சம்ரக்ஷணார்த்தம் அயம் பட்டாட்டோபஹா ஒரு கதை நீ எதுவும் வளர்த்திக்காத பேசாம இருன்னு சொன்னார் இவன் வளர்த்தின்னு கடைசியில் என்ன குருநாதர் ஊருக்கு யாத்திரை போனதுக்கப்புறம் சிஷியன் ஆசிரமத்தில் இருந்து வந்து கோமணத்தை உணர்த்தி அந்த கோமணத்தை எலிகடிச்சு எலியை காப்பா எலியை நின்று காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பூனையை வளர்த்தி பூனைக்கு பால் கொடுக்கறதுக்காக மாடு வாங்கி மாட்டுக்கு புல் வாணுங்கிறதுக்காக இடத்தையெல்லாம் பெருசு பண்ணி புல்லாம் போட்டு இத்தனையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சும்மாவாக இருக்கிறது அப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் குழந்தை அப்புறம் குருநாதர் வந்து பார்க்குறார் பரிவார சமய பத்னி புத்திர பரிவார சமேதா சிஷ்யா என்னடா அது அப்படின்னு இன்னும் இல்லை குருநாதா இந்த கோபணத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன் அதனால் வந்த விளைவு இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து எங்கேயோ போயிடுது அது மாதிரி எப்போவும் அது அதுக்காக தனியாக போயிடணும் விவிக்த தேச ஆசீனஹா அதனால தான் அபரிக்கிரகான்னு சொல்லியிருக்கு அனிக்கேத்தஹான்னு சொல்லியிருக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் இடத்த மெயின்டெயின் பண்ணணுமே அட்லீஸ்ட் இருக்கிற இடத்த தொடச்சி கிடச்சி பெருக்கி வைக்கணும் அதை வந்து தொடர்ந்து பண்ண முடியாது இவன் தியானம் எங்கே பண்ணுறது அதில் எங்கே பண்ணாலும் சரி கொஞ்சம் ஒரு இடத்துல போய் நதிக்கரையில் தியானம் பண்ணால் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி தான் ஆகணும் பரவாயில்ல அது பர்மனண்ட்டாக எங்கேயும் ஸ்டக்காகிடக்கூடாது அவ்வளோண்ணா அதெல்லாம் நம்ம இப்போ நடைமுறையில் இப்போ சொல்ல முடியாது இருந்தாலும் சாஸ்திரத்தில் அதை அழுத்தமாக சொல்லி இருக்கிறது விவிக்த தேச ஆசீனா இருக்கிறத கூட நம்ம எப்படி பண்ண முடியுமோ பண்ணணும் விவிக்த தேச யாருக்கும் தெரியாத ஜனங்க இருக்கிற இடத்துல கொண்டு இடத்துல போய் தனிமை இடத்தை நாடியவனாய் விவிக்த சேவி லக்வாசி நர்ஜன பிரதேச அபரோக்ஷானுபூதியில் படித்தோம் பிரம்மன்தான் நிர்ஜனம் விட்டுறவர் ஆக ஜனங்கள் இல்லாத இடத்துக்கு போய் ஆசீனஹா அங்கே போய் படுத்து தூங்கக்கூடாது தனியாக வந்துவிட்டேன் நான் அதனால் எனக்கு ரொம்ப சௌரியமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிடக்கூடாது ஆசீனஹா உட்கார்ந்து கொண்டு விவித்த தேசத்தை தனிமை இடத்தை நாடி அது ரகசியம்னு வேறு பகவான் கீதையில் சொல்கிறார் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசிஸ்தா ஆக தனி இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஏகாந்தே சுகமாசியதாம் அதில் தனிமையான இடத்துல கொண்டு அனநதீஹி அனன்யதீஹி வேற எதையும் நினைக்கக்கூடாது என்ன ஆக போகிறதோ என்ன எப்படி போக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னா ஒன்றும் நினைக்காம இதுக்காக மனசை பக்குவப்படுத்தி தான் போகிறான் அனன்யதீஹினா வேற எதுலேயும் மனதை செலுத்தாதவனாய் கிஞ்சிதப்பி ந சிந்தையேத்துனர் கிருஷ்ணர் ஆத்மசம்ஸ்தம் மன்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஆத்மாவில் மனசை வச்சு வேற எதையும் நினைக்கவே நினைக்காதே அது மாதிரி அனநதீஹி வேறு எதுலேயும் மனதை செலுத்தாமல் அப்படின்னு அர்த்தம் மனதை செலுத்தாமல் தம் ஆத்மானம் பாவையே அந்த ஆத்மாவை தியானம் செய்வாயாக எப்படிப்பட்ட அந்த ஆத்மா அனந்தம் தம் ஆத்மானம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சத்தியம் ஞானம் அனந்தம் அந்தம்ன பூர்ணமான எல்லை இல்லாத வரையறைக்குட்படாத அனந்தமான ஆத்மாவை அப்போ ஜீவாத்மா அந்தாத்மாவா அனந்தாத்மாவா ஜீவாத்மாவும் பரமாத்மா அந்த ஆத்மாவா அனந்தாத்மாவா கொஞ்சம் எனக்கு வேறாக பரமாத்மா வச்சோம்னா பரமாத்மாவும் அந்தாத்மாதான் ஏன்னா என்னால் அவர் வரையறுக்கப்படுகிறார் நான் அவரை லிமிட் பண்ணுறேன் அவரை என்ன லிமிட் பண்ணுறார் அப்போது என்ன ஆத்மாவாயிடும் அவரும் அந்த பரமாத்மா நான் அந்த ஜீவாத்மா வரையறைக்குட்பட்ட ஜீவாத்மா ஜீவாத்மாவின் வரையறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மா அவருக்கு கொஞ்சம் பவர்ஸ்லாம் இருக்கலாமா இருக்கலாம் இருந்தாலும் நான் அவர் கிடையாது நான் அவர் ஆயிட முடியுமா நான் அவர் ஆகிட முடியுமானு அவர் நானாக முடியுமா அப்படி கேட்கணும் அப்போ தான் கர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அவர் நானாக முடியுமா நானாக முடியாது இல்லையா அப்போ அவரை என்னை விட பரவாயில் அந்த எண்ணமெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால தான் என்ன சொல்கிறார் பரமாத்ம எங்கள் ஜீவாத்ம பரமாத்மனோகோ மகா வாக்கியம் ஐக்கியம் இந்தியாதுன்னு படித்தோம் அதனால் இங்கேயும் புரிஞ்சுக்கணும் அனந்தம் ஆத்மானம் பாவையே அந்த எல்லையில்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை மட்டும் அதுலேருந்து என்ன சொல்கிறது அந்த வஸ்துவை நினைக்காதே பரிச்சின்ன வஸ்துவை நினைக்காதே அபரிச்சின்னம் பிரம்மத்தையே தியானம் பண்ணு எதை பார்த்தாலும் பிரம்மந்தான் எத்த எத்தனை மனோயாதி தத்த தத்திர பிரம்ம திருஷ்டிஹி எதை பார்த்தாலும் சரி என்னது பிரம்மன் ப்ளஸ் நாமரூபம் பிரம்மன் ப்ளஸ் நாமரூபம் ஆகையினால எல்லாத்துலேயும் பிரம்மந்தான் இருக்குது சத்தியம் அனந்தம் பிர அனந்தம் இஸ் ஈக்வல் டு பூர்ணம் நிறைவான பிரம்மத்தை தியானம் செய்ய வேண்டும் ஒரு ஸ்லோகத்திலே முடிச்சுட்டேருது அபியாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது சொல்ல போகிறார் இருந்தாலும் விராக விஜிதேந்திரியா விவித்த தேச ஆசீனா அனநதீஹி சன் தம் அனந்தம் பாவ ஏக்கம் ஏக்கம் இன்னொன்று இருக்கு ஏக்கம் அைதம் பூர்ணம் ஆத்மானம் பாவயேத் ஏக்கம் ஆத்மானம்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஆத்மா கிடையாது ஒரு ஆத்மா தான் இருக்குது ஜீவாத்மா பரமாத்மா ஜீவ ஜீவேதம் கிடையாது ஜடஜட பேதம் கிடையாது ஜீவ ஜட பேதம் கிடையாது ஈஸ்வர ஜீவேதம் கிடையாது ஈஸ்வர ஜடபேதம் கிடையாது இந்த பேதங்களெல்லாம் பஞ்சபேதம் நான் இன்னொன்று சொல்றது உண்டு ஈஸ்வர ஈஸ்வர பேதமும் கிடையாது ஆகையினால பேத அபேதம் ஆத்மானம் அப்படின்னு அர்த்தம் அத்வைதம் ஏக்கம் ஆத்மானம் பாவையே தியானம் செய்ய வேண்டும் பத பதார்த்தங்கள்லாம் புரிஞ்சுது அடுத்த ஸ்லோகம் ஆத்மன்யே வாக்கினம் திருஷ்யம் பிரவிளாபியா சுதீஹி ஆமேவில பிரவிலாப்பீக்க சுதீஹி சதா ஆத்மானம் பாவயேத் சுதீஹி கர்த்தா சுதீஹி சுஷ்டுதீஹி சுதீஹி நல்ல புத்தி உள்ளவன் அர்த்தம் தீஹினா புத்தின்னு அர்த்தம் சுதீஹினா என்னர்த்தம் சாஸ்திரத்துல ஸ்ரத்தாபக்தி உள்ளவன் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம் சன்மார்க்கத்துல போகிறவன் நல்ல வழியில போகிற புத்தியை உடையவன் சாஸ்திரானுசாரிதீஹி சுதீஹி சாஸ்திரத்தையே எப்போ வேதத்தையே அனுசரித்து போறவன் சுதீஹி அகிலம் திருஷ்யம் ஆத்மனியேவ பிரவிலாப்பிய அகிலம் திருஷ்யம் அகிலம் திருஷ்யம்னா என்னர்த்தம் காணப்படுகின்ற அனைத்தையும் திருஷ்யம்னா காணப்படுகின்ற காணப்படுகின்றவைகள் அகிலம் திருஷ்யம்னால் என்ன அர்த்தம் அனுபவிக்கப்படுகின்ற அனைத்தையும் அறியப்படுகின்ற அனைத்தையும் அனைத்தையும் பார்க்குறதா இருந்தாலும் சரி கேட்குறதா இருந்தாலும் சரி முகர்றதா இருந்தாலும் சரி எல்லா இந்திரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஆத்மனியேவ பிரபிலாப்பிய பிரபிலாப்பியன்னா ஒடுக்கின்னு அர்த்தம் ஆத்மாவிலேயே ஒடுக்கி ஆத்மாவிலேயே ஒடுக்கினா என்ன அது என்ன தூ தூக்கியை எடுத்து ஒடுக்க முடியுமா அடுக்கு பாத்திரமா என்ன இதுக்குள்ள அதை ஒடுக்கு இதுக்குள்ள அதை ஒடுக்குங்கிறதுக்கு அப்போ இதை என்னதுன்னா அதான் வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க தியா பிரபிளாப்பிய புத்தியினால பண்ணணும் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்க போறேன்னு அத்தனையும் அடிச்சுட்டு இதை நான் வெள்ளியா பார்க்கணும்னா என்ன பண்றது உடைக்கணும்னா புத்தியே போரும்ப்பா இதை நீ தம்ளரை வெள்ளியில் ஒடுக்குவாயாக தம்ளரை வெள்ளியில் ஒடுக்குவாயாக அப்படின்னு உடனே என்ன பண்ணான்னா ஒடுக்கத்தானே வேணும் ஒடுக்கிட்டா போகுது அப்படின்னு ஒடுக்க முடியுமா ஒடுக்கினா வந்து அது வந்து முட்டாழ்த்தனம் அறிவால் ஒடுக்கிங்கிறது தியா பிரபிலாப்பிய மித்யாத்வ நிச்சயம்னு அர்த்தம் ஆத்ம வதிருத்தம் வஸ்து நாஸ்தி ஆ சைதன் ஆத்மவதி நாமரூபம் நாஸ்தி ஆத்மெத்திரநாமரூபங்கள் கிடையாது சத்வத்திர்தசன்னாமசன்னாம சத்தா அஸ்தி சத்தா அஸ்தி இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷா அதாவது தூய இருப்புக்கு வேறாக பெயர் வடிவங்களுக்கு இருப்பு தூய இருப்புக்கு வேறாக பெயர் வடிவங்களுக்கு இருப்பு இல்லை நாமரூபத்துக்கு சத்தா கிடையாது சத்துக்கு வேறாக நாமரூபத்துக்கு சத்தா கிடையாது சத்துக்கு வேறாக நாம ரூபத்துக்கு சத்தா கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அதில் என்னமோ ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல உக்காந்துருக்கு இது நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒடுக்கிறேன் அப்படின்னா இல்லை ஆத்மா ஆத்மன ஆகாஷம்பூதா ஆத்மாவிலிருந்து ஆகாசம் தோன்றியதுன்னு சொல்கிற போது அப்படின்னா என்னாச்சோம் ஆத்மாவுக்கு வேறாக இல்லைன்னு தண்ணீரிலிருந்து அலை தோன்றுகிறது அப்படின்னா தண்ணீருக்கு வேறாக அலையை தண்ணீரில் ஒடுக்கவும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அலையையும் கடலையும் தண்ணீரில் ஒடுக்கி காண்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு அதை ஒடுக்க முடியாது அறிவால் அதுக்கு வேறாக இல்லை என்று தெரிந்து கொண்டது உடலையும் மனதையும் ஒடுக்கு உணர்வில் உடலையும் மனதையும் ஒடுக்குன்னா என்ன பண்ணுறது உணர்வு எங்கேயோ உட்கார்ந்துருக்கா என்ன உணர்வுக்கு வேறாக உடலும் உள்ளமும் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல் அவ்வளோதான் தியா பிரபிலாப்பிய ஒடுக்கி அந்த கைவிழி நினைவினத்தில் ஒரு பாட்டு இருக்கேன் படமும் நூலும் போல அப்படின்னு சொல்லி பனியும் பொண்ணும் போலன்னு ஒரு பாட்டு இருக்கு ஒன்றியில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயம் ஆமே அப்படின்னு அந்த பாட்டு வரும் அதை வேணால் ஒப்பிடுகன்னு போட்டுக்கோங்க அப்பவாதத்துக்கு ஆனால் அறவன்று கயிறன்றாற்போல் உருடன்ன்று தரியன்றாற்போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று அந்த பாட்டு இருக்குது அது நல்ல பாட்டு அது இதிலே வரும் தத்துவ விளக்கப்படுறதே வருது அப்பவாத உபாயம் ஞானத்திறமென்று தெளிவதே அபவாதம் கான் ஞானத்திறமென்று தெளிவதே அப்பவாதம் கான் சரி தியா பிரபிலாப்பிய அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சதா ஆத்மானம் பாவையேத் எப்பொழுதும் ஆத்மாவையே ஏக்கம்னு இங்கே இருக்கு இரண்டற்ற ஆத்மாவையே தியானம் பண்ணுவாயாக சொல்ற நிர்மல ஆகாஷவத்து நிர்மல ஆகாஷவத்துல ஆகாயத்தை போல மேகங்களற்ற ஆகாயத்தை போல மேகங்களோடு இருக்கிற ஆகாயம் என்னது நாமரூப சகித சத்தா பிரம்மன் போடணும் ஆகாசம் பிரம்மன் மேகங்கள் ஈஸ் ஈக்குவல் நாமரூபாத்மகம் ஜகத்து மேகங்கள் இல்லாத ஆகாசத்தை போல என்ன மேகம் இல்லாத ஆகாசத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது மேகமில்லாத ஆகாசத்தைப் போல நாமரூபங்களை மதிக்காத உணர்வு மதிக்காமல் உணர்வையே ஆழ்ந்து என்ன பழக வேண்டும் அப்படின்னு ஆத்மானம் பாவயேத் அடுத்த ஸ்லோகம் ரூபவர்ணாதிக்கம் சர்வம் னந்தஸவாணச்சிந்தேவ பரமார்த்த வித்து பரமார்த்த வித்து அர்த்தம்ன பொருள் பரமன்ன மேலான பரம்பொருள் அர்த்தம் பரம்பொருளை அறிந்தவன் மெய்ப்பொருளை அறிந்தவன் பரமார்த்த தத்துவத்தை புரிந்து கொண்டவன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாகக் காண்கின்ற அறிவைப் பெற்றவன் பரமார்த்த வித்து ரூபவர்ணாதிக்கம் சர்வம் ூப்ப வர்ணாதிக்கம் ரூபம்னா வடிவம் வர்ணம்னா என்ன நிறம் ஆதின்னு போட்டதுனால என்ன போடணும் நிறைய இருக்குது சப்தம் விகாய சப்தத்தை விட்டு ரூபம் விகாய சப்தம் விகாய அப்புறம் வந்து ரசம் விகாய ஆதி போட்டத்தினால எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ரசம் விகாய கிராணம் விகாய அப்புறம் வந்து என்னது ஸ்பரிஷம் விகாய அதில் ரூப வர்ணாதிக்கம் விகாய சர்வம் விகாய சர்வம்னு போட்டதுனால எல்லாத்தையும் விகாயனா நீக்கின்னு அர்த்தம் நீக்கிவிட்டு பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேண அவதிஷ்டதே தியானத்தினுடைய பிரயோஜனம் என்ன ஆகிறதுனா பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூப்பேணை அவதிஷ்ட அவதிஷ்டத்தைனால் நிற்கிறான்னு எப்படி இருக்கிறான்னா இருக்கிறான்னா ஞாயம் வச்சுக்கணும் அந்தகரணம் விறத்தி அந்த மனசு என்ன பண்ணுறதுன்னா இந்த விறத்தியெல்லாம் இல்லாமல் இந்த நாமரூபாத்மக விருத்தி இல்லாமல் அந்த பிரம்மாக்கார விறத்தியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்தஸ்கரணம் அந்த பிரம்மாக்கார விறத்தி மயமாக இருக்கிறது அப்படி சொல்லலாம் இல்லாட்டி சமாதியை சொல்லலாம் அந்த விறத்தியெல்லாம் ஒடுங்கி போச்சு ஆக விஷயாக்கார விறத்தியிலிருந்து விலகி பிரம்மாக்கார விறத்திக்கு போய் விஷயாகார விறத்திலேயே எது வியாபிச்சிருக்கு பிரம்மந்தான் இருக்குது பிரம்மத்தில் விஷயங்கள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால இவன் என்ன பண்ணுறான் பிரம்மாக்கார விறத்தியாகி அந்த பிரம்மாக்கார விறத்தியும் ஒடுங்கி போயிற்று அப்படியே எடுத்துக்கிறான் பிரம்மாக்கார விறத்தி மயமாகி விட்டது அகண்டாக்கார விறத்தி மயமாகிவிட்டது அந்தக்கரணம் விறத்தி இல்லை என்ன என்னன்னு தான் அந்த விற்த்தியும் ஒடுங்கி போச்சு இப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணி பண்ணி கண்ண மூடி உட்காந்துட்டே இருக்கான் யோசிச்சுட்டே இருக்கான் இந்த விஷயத்தை அப்புறம் அப்படியே மனம் அதில் ஒடுங்கி போய்விட்டது நிர்விகல்பமாதி அப்படி சொல்ல எதை நினச்சாலும் மனசு ஒடுங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே எதனால் மனசு ஒடுங்கித்துன்னு பார்க்கணும் பிரம்மாக்கார விறத்தினால மனசு ஒடுங்கினா தான் மோக்ஷம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர் சொல்லப்போனால் மோக்ஷன்னு கூட சொல்ல மாட்டோம் அது நமக்கு அந்த மைண்டு தானே எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது மனசு தானே பிரச்சனையாக சொல்லின்னு இருக்கோம் ஆகையினால என்ன இருதுன்னா இந்த விற்த்தி ஆயிடு அது மயமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் மனசுக்கு மனம் அடங்கி போயிடும் அப்படிங்கிற பரிபூர்ணம்னர்த்தம் முழுமையானன்னு அர்த்தம் பூர்ணம் பரிபூர்ணம் சித்துன உணர்வு ஆனந்தம் ஆனந்தம்னு சொன்னால் பேரின்பம் பரிபூர்ண சித்து பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூப்பேன அந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் ஆகிவிடுகிறான்னு நிஜமாகறதில்லை அலை தண்ணீராகவே ஆகிவிட்டது அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு உதாரணத்தை தான் பெரிசா வச்சுருக்கும் அலை தண்ணீராகவே ஆகிவிட்டதுன்னு அது தண்ணீர்ந்து வெளியில் வந்துதான் என்ன அலை ஆக அலை தண்ணீராகவே ஆகிவிட்டதுங்கிறது எப்படியோ அப்படி இவன் பிரம்மமாகவே ஆகிவிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான் அதையே எண்ணி எண்ணி அதுமயமாயிடுது நான் பிரமரை கீட்டவத்தெலாம் படித்தோம் அடுத்த ஸ்லோகம் பரநாத்யமேவ் ஹீநிருக்கும் தத்து நே போட்டுக்கோபியிருக்கு பரேத்மனி வித்தியதே சிதானந்தை த இந்த ஸ்லோகத்தில் பிரம்ம அல்லது ஆத்மா திரிபுட்டரிதி கிடையாது திரிபுட்டினா என்னது அரிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்கிற வேற்றுமை அறிவான் இருக்கான் பொருள் இருக்குது அறிவுங்கிற மனசில் இருக்கிற அந்த விற்தி அறிவு இந்த மூணும் ஆத்மாவில் பரே ஆத்மனி ந வித்தியே இருக்கும் பராத்மனின வித்தியதே அப்படின்னு இருக்கும் பராத்மனி நவித்தியத்தேன்னு இருக்கும் பரே நாத்மனி வித்தியதே பராத்மனி நவித்யத்தை நல்ல ரீடிங் எனக்கு அப்படி தோன்றுறது பராத்மனி நவித்தியதே குழப்பம் இருக்காது பராத்மனி நவித்யத்தை பர ஆத்மாவில் அதாவது பூர்ணாத்மான்னு அர்த்தம் பிரம்மன் அர்த்தம் பராத்மா ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அந்த அர்த்தத்தில் இல்லை அந்த பேதம்ங்கிற அர்த்தத்தில் இல்லை இங்கே பராத்மா பரமாத்மானாலே சாதாரணமாக ஜீவாத்மாங்கிற அந்த அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு அந்த புத்தி வந்து விடுது வந்து விவேக நீ வந்து ஜீவாத்மா இல்லை பரமாத்மான்னு ஆரம்பிக்கிற பாடம் அப்போ பரமாத்மானா அந்த இடத்துல பரபிரம்ம்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக ஜாத்ருய பேதா பேதா அந்த திரிபுட்டி பேதா பரமாத்மாவில் கிடையாது ஏன் அப்படின்னா சிதானந்த ஏகரூபத்வாத் ஹேது சிதானந்த ஏகரூபத்வாத் அதில் துவைத்தத்துக்கு அவகாசம் கிடையாது பேதங்களுக்கு அவகாசம் இல்லை சிதானந்தைக்க அது ஹேது சிதானந்தைக்க ரூபத்வாத்து ஏகரூபத்வாத்து அது கூட முக்கியம் ஏகரூபத்துவாத்து அல்லது அத்வைத ரூபத்வாத்து சிதானந்தரூபமாக இருக்கிற அத்வைத்தத்தில் இந்த பேதம் கிடையாது அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஸ்வயமேவ் தத்து ஸ்வயமேவ தீபியத்தை அது தானே விளங்கிறது நான் நான் என்று பிரகிரு விக்கிருதி பின்னா சுத்தபோதஸ்வபாவ சததிதமசேஷம் பாசையன் நிர்விசேஷ விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வஸ் ஹியகமஹம் சாட்சாத் சாட்சிப்பேணே அ தானே தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது தத் ஸ்வயமே தீபியதி அப்படின்னா என்ன ஏற்கனவே இதை படித்தோம் நாலாவது ஸ்லோகம் அவட்சி இவ்ஞான அவன் இருக்கு பரிட்சின்னாசே சதி கேவல ஸ்வயம் பிராசத்தை ஹியாத்மா மேகாபாயேம்சுமா அதையே திரும்ப நீங்கள் பார்த்து தெரிஞ்சவங்க தத்து ஸ்வயமேவ தீபியதை ஸ்வயம் தானே தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது அதை எப்படி புரிஞ்சுகிறதுன்னா இப்படி தான் நம்ம புரிஞ்சுப்போம் கண்ணு புஸ்தகத்தை விளக்குகிறது கண்ணை மனம் விளக்குகிறது மனதை அறிவு விளக்கிறதுன்னு வேணும் வச்சுப்போம் நான் புத்தியை அறிகிறேன் என்னை நானே அறிகிறேன் என்னை அறிவிப்பதற்கு எதுவும் இல்லை என்னை யாரோ ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னு சொல்ல முடியாது நான் புத்தியை அறிகிறேன் என்னை நானே அறிகிறேன் அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு கேட்டால் கர்த்த கர்ம விரோதம் வரும்பாங்க என்னை நானே அறிகிறேன்னா ரெண்டும் எப்படி வர முடியும் நான் கர்த்தா யார் நான் கர்மா யார் நான் அது பாடத்துக்காக சொல்கிறோமே தவிர வாஸ்தவமா அகம் ஸ்வயம் பிரகாஷா அஸ்மி நான் ஸ்வப்பிரகாசமாக இருக்கிறேன் அது ஸ்வயமேவ தீபியதே அதில் இன்னும் இன்னொரு ஸ்லோகம் கூட பார்த்துருக்கோம் இருபதாவது ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகம் இருபத்தி ஸ்லோகம் இருபத்தி ஸ்லோகம் இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு பாருங்க ஸ்வபோதே நானிய போதே இருபத்தொம்பதாவது ஸ்லோகம் போதரூபதயாத்மனா ந தீபஸ்ய அந்நீபேட்சா யதாஸ்வாத்ம பிரகாசனே எல்லாம் ஞாபகம் வச்சுருந்தது பார்க்கணும் எப்படி வழக்குக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லையோ அப்படி என்ன அறியறதுக்கு இன்னொரு அறிவு எனக்கு தேவையில்லை வேறொரு அறிவின் கொண்டு என்னை நான் அறியவில்லை அறிவாகவே என்னை நான் அறிகிறேன் உணர்கிறேன் அறிவாகவே என்னை நான் உணர்கிறேன் சரி அதுதான் இந்த எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகாண சென்றிடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தைக்கான விற்த்தியும் பலமும் வேண்டும் உரிகின்ற விற்த்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அடுத்து ஸ்லோ நாளை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹ ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறுன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे अन्बर्वाणि पर ओं शातिशातिशा हरी ओम आदि गुरुनाथ आदिगुनाथस्वामी